நாட்டிலை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்களால் மேலும் செய்ய போகிறது நார்த்த இலை துவையல் நார்த்தை இலை ஒரு கப் கடுகு ஒரு ஸ்பூன் காய்ந்த மிளகாய் மூணு ஓமம் ஸ்பூன் தேங்காய் கால்மூடி புளி சிறிதளவு உப்பு ருசிக்கேற்ப எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் செய்முறை முதல்ல நம்ம நார்த்த காம்பு நரம்பு எல்லாத்தையும் நீக்கிட்டு அந்த இலையை மட்டும் இலையில் இருக்கிற நடுவில் இருக்கிற நரம்பையும் எடுத்துடணும் எடுத்துகிட்டு இலைய கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் சாப்பாடு வச்சுக்கலாம் வானல் வச்சிட்டு வானல் குழந்ததும் எண்ணெய் ஊற்றிடுவோம் எண்ணெய் குழந்ததும் கடுகு போடலாம் கடுகுக்கு பிறஞ்சதும் ஓமம் போட்டு ஓமம் நல்லா வறுத்துக்கலாம் வத எடுத்துட்டு கரு காஞ்சி மிளகாவை போட்டு நல்லா அது வறுத்துக்கலாம் தேங்காயை துருவி அதையும் இந்த எண்ணெயில் சும்மா லைட்டாக டாஸ் பண்ணி விட்டால் போதும் தேங்காயை அந்த நார் தயிலையை போட்டு நல்லா வதக்கிப்போம் எண்ணெயிலே கலந்து டாஸ் பண்ணி விட்டுட்டு புளி அந்த சுட்லேயே இந்த புனியை போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆரில் மிக்சியில் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் உப்பை போட்டு கொஞ்சம் குறை குறைன்னு தண்ணி ஊற்றி குறைக்கற அரைச்சி எடுத்தோன்னா சூப்பராக டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி நாத்த இலை தயார் இது எல்லாத்துக்கும் தொட்டுக்க சூப்பாவா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களே மீண்டும் சந்திப்போம்